வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனாம் கடின உழைப்பு நேர்மை விடாமுயற்சி உறுதியான சிந்தனைகள் இவையே வெற்றிக்கு அடிப்படை ஆம் கடின உழைப்பு நேர்மை விடாமுயற்சி உறுதியான சிந்தனைகள் இவையே வெற்றிக்கு அடிப்படை என்கிறார் சாகர் நன்றி வணக்கம்